ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்து அப்துல்லாஹிபின் மசூத் அலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வட்டியை உண்பவனையும் நபிஹா அலி அவர்கள் சபித்துவிட்டார்கள் ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு மற்றொரு அறிவிப்பில் வட்டிக்காக சாட்சி கூறும் இருவரையும் அதற்கு பத்திரம் எழுதுபவரையும் நபிசல்லாஹு அலிஹிசல்ல அவர்கள் சபித்துள்ளார்கள் திருமிதி ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு